ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்புல ஸ்ராத்தனுடைய பெருமைகளை மகாபாரதத்திலிருந்து பார்த்துன்னு வரும் பீஷ்மாச்சாரியுடைய சரித்திரத்தைதான் பார்த்துன்னு வரும் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அந்த சந்தனும் அந்த செம்படவ பெண்ணனுடைய தகப்பனார்கிட்ட கேட்குறான் இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் செய்து வீணு அப்போது நீ யாருன்னு கேட்ட உடனே நான் ஒரு ராஜா என் பேர் சந்தனு சொன்ன உடனே கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு அவன் சொன்னான் என்னுடைய பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்போது நீ ராஜா இவ்வளோ ராணியாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ எனக்கு ஒரு பிரினை பண்ணி கொடுக்கணும் என்னென்னா இவளுக்குன்னு பிறக்கிற புத்திரம்தான் உனக்கு அப்புறம் ராஜாவாக இருக்கணும் அதற்கு நீ எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படி நீ கொடுத்தியானால் நான் என் பொண்ணை உனக்கு தரேன்ன சந்தனும் யோஜனை பண்ணினான் ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கான் கங்காபுத்திரன் அவனை விட்டுட்டு நான் எப்படி இவளுக்கு பிறக்கிற பையனுக்கு கொடுக்கறதுன்னு யோஜனை பண்ணிட்டு அவன்கிட்ட சொன்னான் அப்படி செய்ய முடியாது எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னான் அப்போ முடியாதுன்னுட்டான் ஒரு வேதனையோட திரும்பவும் கிளம்பி வந்துவிட்டேன் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பிட்டான் சந்தனும் வந்துவிட்டாலும் அந்த பெண்ணு ஞாபகமாகவே ஏதோ மனவேதனையில் இருக்க இருக்க அவனுக்கு ஜுரம் வந்துட்டு வியாதி வருது வியாதியில் ரொம்ப அவஸ்தப்பட்டான் இதை பார்த்தார் கங்கா பார்த்துட்டு ஏன் அப்பா இவ்வளோ வேதனைப்படுறார் ஏன்னு தெரியணும்னு தகப்பனார்கிட்ட கேட்டால் அவர் வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் இப்படி இவரும் யோஜனை பண்ணிகிட்டு பொழுது அந்த சாரசியை கூப்பிட்டார் சாரசியை கூப்பிட்டு என்ன நடந்தது ஏன் அப்பா இவ்வளோ வேதனையாக இருக்கார் வெளியில் ஏதாவது நடந்ததா அப்படின்னு விசாரிக்க அந்த சாரஸ்தி சொன்னால் ஆமாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அந்த பொண்ணனுடைய தகப்பனாருக்கு தான் பேராசை ஜாஸ்தியாக போயிடுது என்னென்னா அந்த பொண்ணுக்கு பிறக்குற பையனை தான் ராஜாபிஷேகம் பண்ணணும்னு கேட்குறான் அது உன்னுடைய அப்பாவுக்கு அதில் அபிப்பிராயம் இல்லை ஆகையனாலே வேண்டான்னுட்டு கிளம்பி வந்துட்டார் ஆனால் அவருக்கு அந்த மன வேதனை ஜாஸ்தியாக இருக்குது பத்னி வேதனை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னான் அப்போது அந்த கிங்கா புத்திரன்னு என்ன அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு காமி நான் அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தகப்பனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கிளம்புறார் கிங்கா புத்தர் கிளம்பி ரதத்தை எங்கேன்னு போய் பார்த்து அந்த பொண்ணனுடைய தகப்பனாரை பார்த்து கேட்குற நான் தான் அவருடைய பையன் எனக்கு தாயார் இல்லை நீ உன்னுடைய பொண்ணை கட்டாயம் கொடுக்கணும் என்னுடைய தகப்பனாருக்கு அப்படின்னு கேட்குற அப்போது அந்த செம்பளவன் சொன்னான் நான் தரேன் என் பொண்ணை தர்றத்தில் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என் பொண்ணுக்கு பிறக்கிற பையனுக்குதான் ராஜாபிஷேகம் பண்ணணும்னு நீ வாக்கு தரணும் நீ அப்படி பிரதிஜை பண்ணினால் உடனே என்னுடைய பொண்ணை அவனுடைய தகப்பனாருக்கு கொடுக்குறேன்னர் சரின்னர் அவர் கங்கா புத்தர் நான் உத்தரவாதம் தரேன் அவளுக்கு பிறக்கிற பையன்தான் ராஜாவாக இருப்பான் அப்படின்னு நான் உத்தரவாதம் தரேன் நீ சரின்னு சொல்கிற உன்னுடைய வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒன்றுக்குன்னு குழந்தைகள் பிறந்து அதுக்கு அப்புறம் அடுத்து வர்ற சந்ததிகள்லாம் உன்னுடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு கட்டாயம் இல்லையே ஆகையினாலே நீ எனக்கு உறுதியாக கொடுக்கணும் உன்னுடைய அடுத்த சந்ததிகள் வந்தாலும் கூட என் பொன் வம்சத்திலிருந்து வர்றவர்கள்தான் ராஜாவாக இருக்கணும்னு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும்னு இது என்னையா பெரிய வாக்கு நான் சொல்கிறேன்னு இப்போது என்னென்னா எனக்குன்னு குழந்தைகள் பிறந்தா இந்த சந்தேகம் வரப்போகிறது உனக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லை நான் தீர்க்க பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணினார் கங்கையை சாட்சியாக வச்சுட்டு கங்கையை சாட்சியாக வச்சுண்டு நான் பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கேன் அப்படின்னு பிரதிஜ்யை பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அதனாலே நீ கவலைப்பட வேண்டாம் உன் பொண்ணுக்கு பிறக்கிற சந்ததிகள் தான் வாக்கு கொடுத்து அந்த பொண்ணை அழுச்சனு வந்து கல்யாணம் பண்ணி வச்சான் கங்கா அப்படி தீர்க்கமான பிரதிஜைகள் பண்ணி என்ன உக்ரமான பிரதிஜ்னை இல்லையோ அது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இனி பிரம்மச்சாரியாகவே நான் இருப்பேன்னு ஒருத்தன் பிரதிஜை பண்ணுறான்னா அவனுக்கு சொத்து சோகம் ஜாஸ்தியாக இருக்குன்னா பிரதிஜை பண்ணலாம் ஏன்னா சாபாட்டுக்கு இன்னும் கஷ்டம் இல்லை சொத்து இருக்கு பார்த்துக்கலான்னு இவருக்கு என்ன இருக்கு அந்த பொண்ணனுடைய பிள்ளைகள் தான் ராஜாவாக வரணும்னா அவன் என்ன பண்ண போகிறாங்கிறது இவருக்கு தெரியாது இவர் வெளியில் போகணுன்னா போக வேண்டிதான் அப்படி இருந்தும் கூட உக்ரமான பிரதிஜைகள்லாம் பண்ணாருங்கிறதுனால தான் அவருக்கு பீஷ்மர்ன்னு பேர் கிடச்சது அதுக்கு அற்பந்தான் அவருக்கு பீஷ்மாச்சாரியால்னு பேர் கிடச்சது பீஷ்மம்னா ரொம்ப உக்ரம்னு அர்த்தம் உக்ரமான பிரதிஜைகள் செய்தவர் எல்லோரும் பயப்படும்படியான பிரதிஜையை பண்ணினவர் அவர் அப்படின்னு பீஷ்மர்னு அவருக்கு பேர் கிடச்சது அப்படி தகப்பனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தகப்பனாருடைய பிரீத்தியை பூர்ணமாக அடைஞ்சவர் பீஷ்மாச்சாரியாள் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சந்தனும் அப்படி சந்தோஷப்பட்டு நிறைய அனுகிரகம் பண்ணினான் பீஷ்மாச்சாரியாளுக்கு அப்படி அந்த பொண்ணுக்கு சத்தியவத்தின்னு பேர் அந்த பொண்ணை தகப்பனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு விசித்திர வீரியன் பேர் வச்சு அப்படி ராஜா சந்தோஷப்பட்ட அப்படி தம்பியோடு கூட ரொம்ப ஸ்னேகமாக இருந்த அப்படி இருந்து அந்த தம்பிக்கு கல்யாண வயசு வந்தது கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு பீஷ்மாச்சாரியாலே கிளம்புறார் என்ன குடும்பத்தில் மூத்தவர் இவர் அப்படி பொண்ணு பார்க்கறதுக்குன்னு ஒரு ஸ்வயம்பரம் நடக்கிறதுன்னு இவர் காதலி விழுது காஷி ராஜாவுனுடைய கன்னிக்கைகளுக்கு சுயம்பரம் நடக்கிறதுன்னு இவருக்கு தெரிஞ்சு அந்த ஸ்வயம்பரத்துக்கு இவர் போகிறார் போய் சபையில் போய் உட்காந்துருக்கார் பீஷ்மர் அங்கே அத்தனை ராஜாக்களும் வந்திருக்கா கோசலராஜா வங்கதேசா கலிங்க ராஜா எத்தனை தேசத்திலிருந்தும் ராஜாக்கள் வந்து கூடியிருக்கா அத்தனை பேரும் பீஷ்மாச்சாரியாவில் பார்த்து இவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்க்குறாரு என்ன ரொம்ப லட்சணசாலி பீஷ்மாச்சாரியா ரொம்ப அழகாக இருப்பார் மனோதைரியம் ஜாஸ்தி அந்த மனோபலத்தை கொடுத்தவா பித்திருக்கள் தான் பீஷ்மாச்சாரியாளுக்கு தகப்பனார் அனுக்கிரம் முன்னிருக்கார் மனோபலம் அந்த மனது நன்னா இருந்ததுதானே இருந்தாலே வியாதியே வராது நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் தேகம் அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறது தமிழில் அகத்தின் அழகுன்னா மனசில் உள்ள லட்சணம் முகத்தில் தெரியும் மனசில் படவடைப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வெளியில் வேக்கும் கைகாலெலாம் உதறும் மனசு அப்படி உறுதியாக இருந்ததுன்னா வெளியில் அவன் உறுதியாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அப்படி வந்து உட்காண்டிருக்கார் பீஷ்மாச்சாரியார் எல்லோரும் ராஜாக்கள்லாம் அவரை பார்த்து பேசிக்கிறார் இவர் தீர்க பிராரின்னு இவர் பிரதிஜை பண்ணியிருக்கார் தான் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருப்பேன்னு பிரதிஜை பண்ணிவிட்டு இவர் ஏன் சுயம் வரத்துக்கு வர்றார் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கேள்வி ஏன்னா இவர் சுயம் வரத்துக்கு வந்தார்னா அந்த பொண்ணை இவருக்கு தான் மாலை போடுவாள் அவ்வளோ அழகாக இருக்கார் இவர் இவர் ஏன் சுயம்பரத்துக்கு வர்றாருன்னு பாக்கி ராஜாக்களுக்கெல்லாம் கோபம் அந்த மூன்று கன்னிகைகளுக்கு நடக்கிறது அங்கே சுயம்பரம் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்